வணக்கம் நகினியின் நித்தம் ஒருமுத்து இன்று சுவாமி ராம அவர்கள் எழுதியுள்ள ஆசானும் மந்திரமும் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உபதேசித்தல் அல்லது தீட்சை அளித்ததே வழிகாட்டுதலில் முதல் பின்னர் மந்திர ஒழிப்புடன் ஒரு குறிப்பிட்ட ஒளி அல்லது சக்கரத்தின் மீது ஆழ்ந்த கவனத்தை செலுத்த இவ்வாறு ஒரு சக்கரம் அல்லது ஒரு கூட்டு மையத்தில் வெற்றிகரமாக தியானத்தில் செலுத்தும் போது மையப்பகுதியில் நிலைப்பட்டுள்ள ஆன்மீக சக்தி விழிப்புணர்வு பெற்று நுட்பமான உள்ளுணர்வு சக்திகள் வெளிப்படும் ஆனால் ஒரு ஆசானின் சித்தி பெற செய்யும் சக்தியின்றி ஒருவரால் இதை சாதிக்க இயலாது ஆயிரக்கணக்கான ஆண்டு பாரம்பரியத்தை சார்ந்த ஆசான்களின் சக்திகளை வழி வழியாக பிரபாகமாக செய்வதே ஒரு குருவின் ஆற்றலாகும் தீட்சை பெறுவதில் இதுபோன்ற பல நிலைகளை கடந்த பின்பே ஒரு சீடன் தனது ஆசானின் அருளாசையோடு தனது ஆன்மீகத்தன்மையை பூரணமாக உணர்ந்து கொள்ளும் நிலையை அடைகிறார் நாம் ஒரு ஆசானின் அறிவுரையின்படி நம்மை மெய் நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரு ஒருமுகப்பட்ட கவனம் மற்றும் தியான முறைகளை காணலாம் இம்மாதிரியான மன ஒருமிப்பு முறைகளை பற்றி பல புத்தகங்களிலும் விவரிக்கப்பட்டிருக்கலாம் இருப்பினும் ஒரு குருவின் மூலம் போதிக்கப்படும் போதுதான் ஒருவரால் இதில் ஆழ்நிலையை அடைய முடியும் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள் என்கிற புத்தகத்தில் நான்காவது அத்தியாயத்தில் பயிற்சியாளரின் ஆற்றல் மற்றும் திறனுக்கேற்ப தியானத்தின் பல்வேறு வழிமுறைகள் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு வழிமுறைதான் மந்திர யோகா என்பது யோகா பாரம்பரியத்தில் ஈடுபடும் தனது சீடனுக்கு ஒரு ஆசான் பூடகமாக உபதேசித்தலே மந்திரம் என்பது மனதை அதனை பீடித்துள்ள துயரம் மன உளைச்சல் மன விசாரம் அனைத்திலிருந்தும் மீள செய்வதே மந்திரத்தின் பொருளாகும் மந்திரத்தை ஒரு ஆசானே தனது சீடனுக்கேற்ப தேர்ந்தெடுத்து அவனுக்கு அதை உபதேசித்து இறுதியான மெய்யான நிலையை எய்த அவனுக்கு உதவி செய்கிறார் மந்திரங்கள் ஒரு குருவினால் இயற்றப்படுவது இல்லை தியான வழிமுறையில் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் உயரிய யோக நிலையை எட்டிய ஆசான்களால் வழிழியாக உச்சரிக்கப்பட்டு வந்தவைதான் மந்திரத்தின் பொருள் மிகவும் துல்லியமானது தெளிவானது ஆனால் வெகு சிலரே இதன் மகிமையை புரிந்து கொள்கின்றனர் பெற்ற பின்பு ஒரு சீடன் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து தியானத்தில் ஆழ்கிறான் மெல்ல மெல்ல மந்திரத்தின் மகிமை அவனை சமாதி நிலையை அடைய செய்கிறது மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் செயலான ஜபம் என்பது ஆர்வலரின் வாழ்வில் முக்கியமான பங்காற்றுகிறது வெறும் மந்திர உச்சரிப்பில் தொடங்கி அதன் பொருளில் ஐக்கியமாகி பேருண்மையை உணர்ந்து நிலையை அவர் அடைகிறார் மந்திரம் அவரது மந்தமான உணர்வு நிலையிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறது அவரது மனோபாவத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து சினம் பேராசை மந்தத்தன்மை போன்ற தேவையற்ற உணர்வுகளிலிருந்து அவரை மேல செய்கிறது மேலும் உயிரிய உணர்வு நிலையை அடையும் வகையில் அவர் தியானத்தில் மையப்பட்டிருக்கும் அளவிற்கு அவரது மனதை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைக்கிறது உலகின் பல மதங்களிலும் ஜபம் செய்யும் பழக்கம் நிலவுகிறது இதை பிரார்த்தனையின் ஒரு வழிமுறையாகவே கருதுகின்றனர் ஒரு ஆசான் என்பவர் மானுடனாக இருத்தல் அவசியமில்லை என்றும் சீடன் தயார் நிலையில் இருக்கும்போதுதான் ஒரு குரு அவர் முன் தோன்றுவார் என்றும் வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகான்கள் பலர் தங்களது சீரர்களுக்கு கனவில் உதயமாகி உபதேசித்துள்ளதாக பல நிகழ்வுகள் இந்நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன இம்மாதிரி கனவில் பெற்ற உபதேசம் விழித்திருக்கும் நிலையில் ஒரு மாநில உருவிடமிருந்து பெறுவதைவிட சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது ஆனாலும் ஒரு சீரன் தனது அனைத்து கனவு காட்சிகளும் இறையுடன் நிறைந்தவையே என்கிற தவறான நம்பிக்கையை கொள்ளக்கூடாது மெய்யுணர்வை தரும் கனவு பேரானந்த உணர்வின் அனுபூதியை தரும் இது சாதாரண கனவு அனுபவங்களிலிருந்து மாறுபட்டிருப்பதை எளிதாக கண்டுணரலாம் இதுபோன்ற இரையரும் நிறைந்த கனவுகளை பற்றி தியானிப்பதும் தியான வழிபாட்டின் ஒரு வழிமுறையே நன்றி வணக்கம்